அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நூல் அப்படின்னா நல்ல நலம் தரும் நூல்களின் பொருள் உணர்ந்து அப்படின்னு அர்த்தம் நவில்்தொரும் மேலும் மேலும் கற்க கற்க நயம் போலும் கற்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கூட மேலும் மேலும் இன்பத்தை தருவதைப்போல பண்புடையாளர் நல்ல பண்புள்ளவர்களுடைய தொடர்பு தாம் செய்து கூடிய நட்பானது தொடர்புன்னா நட்புன்னு அர்த்தம் பயில் தோறும் அவர்களுடன் பழக பழக இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நூல் நவில்்தொறும் நயம் போலும் பண்புடையாளர் தொடர்பு பயில் நயம் போலும் அப்படி இந்த நயம் போலும் நயம் போலுங்கிறத இங்கே ரெண்டையும் சேர்த்துக்கணும் உதாரணம் சொல்கிறார் அதாவது நட்பு எப்படி சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறத விஷயம் ஒரு நல்ல புஸ்தகத்தை படிக்க படிக்க திரும்ப திரும்ப படிக்க படிக்க அதில் நமக்கு அந்த சுவை கூடும் மீண்டும் மீண்டும் படிக்கணும்னு தோன்றும் அது மாதிரி பண்புடையவர்களிடத்தில் பழக பழக அவர்களை விட்டு பிரியாமல் இருக்கணும் அவர்களோடு இன்னும் நன்றாக நாம் பழக வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் நமக்கு தோன்றும்ங்கிறார் ஒரு புஸ்தகத்தை படித்தா எவ்வளவு தூரம் சந்தோஷமாக இருக்கோ திரும்ப திரும்ப படிக்க படிக்க எவ்வளோ மகிழ்ச்சியை தருகிறதோ அப்படி இருந்தால் தான் அது அதே நட்பு நட்பும் நாள்தோறும் இன்பத்தை வளர்க்குமானால் அதுதான் சிறந்த நட்பு அப்படி பொருள் செய்து கொள்ளணும் ஆகவே இதனுடைய பொழிப்புரை என்ன நல்ல நலம் தரும் நூற்களின் பொருள் உணர்ந்து மேலும் மேலும் கற்க கற்க கற்பவர்களுக்கு மேன்மேலும் இன்பத்தை தருவதைப்போல நல்ல பண்புடையவர்களுடன் தாம் செய்து கொள்ளக்கூடிய நட்பானது அவர்களோடு பழக பழக இன்பத்தை தருவதாகும் அரிமேலழகர் ரொம்ப சுருக்கமா அழகா சொல்கிறார் நற்குணமுடைய மக்கள் தம்முள் செய்த நட்பும் பயிலும் தோறும் அவருக்கு இன்பம் செய்தல் நூற்பொருள் கற்கும் தோறும் கற்றார்க்கு இன்பம் செய்தலை ஒக்கும்னர் ஒக்கும்னா அதுக்கு நிகர்னர் இந்த போலும்ங்கிறது ஒரு இடத்துல நிலையாமையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு மாதிரி இந்த போலும் அப்படின்னா அதுக்கு நிகர்ன அர்த்தம் ஒக்கும் நயத்தினை நயத்தினை செய்தலால் நயம் எனப்பட்டது நயம்னா ஒரு நுண்மையான ஒரு மகிழ்ச்சி அந்த உள்ளத்தில் ஏற்படுற ஒரு அறிவுபூர்வமான உணர்ச்சி ஒரு சந்தோஷத்தை தான் இங்கே சொல்கிற இந்த ரெண்டுலேயுமே அதாவது இருமை இருமைன்னு சொன்னால் உவமானம் உபமேயம் இங்கே நட்புங்கிறது தான் கருத்து ஆனால் அதுக்கு சொல்லியிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் உபமானம் வந்து ரொம்ப உயர்ந்து உபமானமாகிய நூற்பொருளிலும் உபமேயமாகிய நற்குணமுடைய மக்கள் தமிழ் செய்த நட்பிலும் ஒரு காலைக்கு ஒரு கால நாளேற நாளேற இன்பம் மிகும் எல்லாம் பல ஆசிரியர்களுடைய உரையை வகுத்து தொகுத்து சிந்திக்கிறோம் படிக்குந்தோறும் நூல் நயம் போல பழகுந்தோறும் பண்புடையார் நட்பு இன்பம் தரும் என்கிறார் ஜெகவீர பாண்டியினார் அவருடைய சொல்லாட்சி அது நூல் என்பது நுண்மான் நுழை புலமுடைய மேலோர்களுடைய மேதாவிலாசத்தில் நின்று தோன்றி என்றும் மாறாத இன்பத்தை மண்ணுயிர்க்கு அருளி நிற்கும் மாண்புடையது அது மேன்மக்களுடைய நட்பின் இயல்பை விளக்க இங்கு ஒப்பாய் வந்ததுங்கிறார் ரொம்ப அழகான சொல்லாச்சு ஒவ்வொரு நூல்லையும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பார்த்து பார்த்து நம்ம சிந்திக்கிற போது பெரியவங்களோட பழக பழக ஏற்படும் சொல்லப்போனால் பெரியவங்களோட நம்ம பழகிற போது நூல்களைத்தான் மேற்கோள் காட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடி கொள்வார்கள் மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நவில்்தொரும் நூல் நயம் போலும்